உள்ள நறுமணத்தை பூசிக் கொண்டு பள்ளிக்கு வந்து அங்கு நெருக்கமாக அமர்ந்து கொண்டிருக்கும் இரண்டு நபர்களை பிரித்து விடாமல் தமக்கு விதிக்கப்பட்டதை தொழுது விட்டு இமாம் உரையாற்ற தொடங்கியதும் வாய் மூடி மௌனமாக இருந்தால் அந்த ஜுமாவுக்கும் அடுத்த ஜுமாவுக்கும் இடையிலான பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இதை சல்மான் பாரசி ரவி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்